வணக்கம் ஜூன் பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலமையிலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆர் காந்தி அவர்கள் எஸ் வங்கிக்கு கூடுதல் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார் 2. இந்திய கடற்படை சேவை தேர்வு வாரியம் கொல்கத்தாவில் துவங்கியது மூன்று ஐசிசி உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் பத்து அணிகள் பங்கேற்கின்றன இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதிகள் எத்தனை அதிகரித்துள்ளனல் பரிவர்த்தனைகளின் மடங்காக எந்த ஆண்டிலிருந்து அதிகமாகும் என தலைமை வங்கி எதிர்பார்க்கிறது 3. இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் சிறந்த சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் வீரர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி